வணக்கம் நேய்திலே நன்றினியின் சரித்திருந்த சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் கிமு நாற்பத்தி நான்காம் ஆண்டு ரோமன் குடியரசின் மன்னன் யூலியஸ் சீசர் அவர்கள் மார்க் புரூட்டஸ் மற்றும் பல ரோமன் செனட்டர்களால் குத்தி கொல்லப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு முதலாவது அதிகாரப்பூர்வமான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் மெல்போர்ன் நகரில் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எகிப்து பிரிட்டனிடமிருந்து விடுதலை அடைந்த எகிப்தின் முடிசூட்டிக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு இடையேயான முதலாவது படகு போட்டி லண்டனில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா காமன்வெல்த் அமைப்பிலிருந்து வெளியேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எக்ஸ்போ எழுவது உலக கண்காட்சி ஜப்பானின் ஒசாக்கா நகரில் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது இனைய டோமின் பெர் சிம்பிக் டாட் பெயர் பதியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மிக்கேல் கார்பேவ் அவர்கள் சோவியத் ஒன்றியத்தின் முதலாவது ஜனாதிபதியாக தேர்வானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஜெர்மனியின் ஆதிக்க நாடுகளான பிரிட்டன் பிரான்ஸ் அமெரிக்கா ரஷ்யா ஆகியவற்றிடமிருந்து ஜெர்மனி முழுமையான விடுதலையை பெற்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தண்டவத்தா என்னும் பகுதி காவல் நிலையம் மீது நடத்திய தாக்குதலில் 55 ஐந்து காவல்துறையினர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சூரிய குடும்பத்தில் அதிவேகமான பொருளான தொன்னூறாயிரத்தி முன்னூற்றி செட்னா என பெயரிடப்பட்ட பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆண்ட்ரூ ஜாக்சன் ஐக்கிய அமெரிக்காவின் ஏழாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பவுல் ஹேஸ் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு எமில் பேகரிங் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மனியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அழகு சுப்பிரமணியம் ஆங்கில இலக்கிய துறையில் பெற்ற இலங்கை நாட்டவர் இந்நாளில் மறைந்தவர்கள் கீமுன் நாற்பத்தி நான்கு ஜூலியஸ் சீசர் ரோமன் குடியரசின் மன்னர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜேம்ஸ் சில்வெஸ்டர் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர்தர் காம்ப்டன் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜான் பேர்பல் நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேயர் இன்னாலின் சிறப்புகள் ஜப்பான் நாட்டில் ஓவ்னென் மச்சூரி என்று குறிப்பிடப்படும் புத்தி ஈர்ப்பு இயற்கை சார் மேலும் உலக நுகர்வோர் நாள் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை